ஒன்பது நான் நின்றிருந்தேன் நுழைப்பவர்களில் பெரும்பாலோர் ஏழைகளாகவே இருந்தார்கள் வசதியானவர்கள் வாசலிலேயே தடுக்கப்பட்டிருந்தனர் எனினும் அவர்களில் உள்ள நரகத்திற்கு கொண்டு செல்லப்பட கட்டளையிடப்பட்டனர் என்று நபி சலம் வசல்லாம் அவர்கள் கூறினார் புகாரி ஐந்து ஒன்று ஒன்பது ஆறு முஸ்லிம் இரண்டு ஏழு மூன்று